நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் இருபத்தி எட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையிலிருந்து நாராயண முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஸ்காட்லாந்து கேக்குகளின் நாடு என்று அழைக்கப்படுகிறது இரண்டு ஐசன் ஹோவர் இந்தியா வந்த முதல் அமெரிக்க அதிபர் ஆவார் மூன்று விமானங்கள் பறக்கும் உயரத்தை அளக்க ஆல்டிமீட்டர் பயன்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவின் முதல் ரேடியோ டெலிஸ்கோப் எங்கு நிறுவப்பட்டது இரண்டு கடல்களின் எஜமானி என்று அழைக்கப்படும் நாடு எது மூன்று உலகிலேயே மிக அதிகமாக கிடைக்கும் உலோகம் எது நன்றி மீண்டும் சந்திப்போம்